வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை நடுநிலை வகித்தல் என்பது ஒரு சிறப்பான பணியாகும் ஏனென்றால் நடுநிலை வகிப்பதுடைய மிக முக்கியமான தகுதி விருப்பு வெறுப்பின்றி செயல்படுவது அவ்வாறு விருப்பு வெறுப்பின்றி செயல்படும் பொழுதுதான் நாம் இருதரப்பிற்கும் நியாயமாக நடந்து கொள்ள முடியும் என்பது சான்றர்களுடைய வாக்கு அந்த வாக்கின்படி நாம் எப்பொழுதும் நடுநிலையாக நடந்து கொள்ள நம்மால் இயன்ற வரை முயற்சிக்க வேண்டும் மகாபாரதத்தில் நடைபெற்ற பதினெட்டு நாள் பாரத போர் நம் எல்லோருக்கும் தெரியும் பாண்டவர்கள் கௌரவர்கள் என இரு பிரிவாக பிரிந்து போரிடுகிறார்கள் மிகப்பெரிய போர்க்களம் இது அப்பொழுது அந்த நாட்டினுடைய அரசர் துருராஷ்டருக்கு பார்வையில்லை என்பதால் அந்த போர்க்கள காட்சிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய ஆசை அதற்காக சஞ்சயன் என்பவர் நியமிக்கப்படுகிறார் சஞ்சயனுடைய மிக முக்கியமான பணி போர்க்களத்திலே நிகழக்கூடிய கூறுவது அப்பணியை மிக சிறப்பாக சஞ்சயன் செய்து முடிக்கிறார் பதினெட்டு நாளும் போர்க்களத்தில் நிகழ்ந்த அத்தனை நிகழ்வுகளையும் மிகச்சரியாக ஒன்றை கூட மாற்றி சொல்லாமல் மிகச்சரியான செய்திகளை அரசருக்கு கொண்டு சேர்க்கிறார் குறிப்பாக அரசருடைய போர் வீரர்களும் என் அரசருடைய மகன்கள் ஒவ்வொருவராக கொல்லப்படும் பொழுது கூட சேர்க்கிறார் ஏனென்றால் விதிக்கப்பட்ட நியாயப்படி நடுநிலை வகித்து மிகச்சரியாக செய்து முடித்ததால் சஞ்சயன் பிறரால் பாராட்டப்படுவார் அதே நாமும் நம்முடைய வாழ்வில் நடந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் முடிந்தவரை நம்முடைய சுய விருப்பு விருப்புகளை ஒதுக்கிவிட்டு பொது வாழ்வில் நியாயமாக நடந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு நடந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது பிறரால் நாம் மதிக்கப்படும் நாம் ஒரு சான்றோனாக தோன்றும் அத்தகைய நிலையை அடைய நாம் மிக கடுமையாக முயற்சிக்க வேண்டியது நம்முடைய விருப்பு விருப்பை வள்ளுவர் கூறும் பொழுது நமக்கு தெரிந்தவர் தெரியாதவர் அல்லது பகைவர் அயலார் என எல்லோருடத்திலும் முறையாக சரியாக நடந்து கொள்வதுதான் நடுவ நிலைமை நடுவ நிலைமை என்பது கூட ஒரு மிகச்சிறந்த அறம் என்று குறிப்பிடுகிறார் ஆக அத்தகைய அறத்தினை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும் திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் பனிரெண்டு நடுவ நிலைமை குரல் எண் நூத்தி தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பொழுகப் பெறின் மீண்டும் குரல் தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டு ஒழுகப் பிரின் இந்த நாள் இனிய நாளாக ஏட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி